பாருவது அப்படியான உடனே இவர் என்ன சொல்றார் இதற்காக பெருமான் முன்னிலையில் சாற்றுவது வேண்டாம் என்ன உடனே இவர் என்ன சொன்னார் அப்படியானால் அரிய எங்க செய்யட்டும் கொம்பனையர் யான் செய்வது எங்கு என்று கூறுதலும் ஏமா அப்படியான மாதரவர் மகிட்கீழே அமையும் போது இந்த மகிழ மும்பா என்ன ஒரே வார்த்தை ஆங்கிலம் பார்மாலி தேவை போட்டுங்களா அந்த மாதிரி வந்துருதுன்னு சொல்லுவோம் அதனால பரவாயில்ல அது எங்க மகிழ்கீழே அமையும் மேல மறுள்வார் அந்த மகிழ்கீழே அமையும் உடனேதான் அவருக்கு அந்த கொஞ்சம் மனத்துல இருந்தது என்னது பெரியவரை போய் நம்ம ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல அது வந்து அப்புறம் அது அங்க இல்லாம அவரு மயில மரத்த மயில மரத்தில் அவரு இல்லை இந்த மாற்ற இப்படி எல்லாம் கொடுத்தாங்க திருவரு என்று வருங்கேன்ட்ரமாட்டேன் சத்தியம் பண்ணி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணுவாங்க உலகத்தில் இல்லாத கல்யாணம் இல்ல என்று கருவி ரொம்ப கலங்கிட்டான் அந்த அம்மாளுக்கு எல்லாம் கேக்கடா வெளியே பாரு மாப்பிள்ள வீட்டுக்காரராகவும் இருக்கிற ஆண்டவன் அடியாரும் இருக்கிற திடங்குல ஆண்டுமே அமைச்சராகவும் இருக்கிறாய் என்னானாய் எண்ணால் ஏழையே நீ சொல்லி ஏற்கெல்லாம் அந்த மாதிரி எனவே அந்த சங்கிலியாருடைய மன அமைப்பு அப்படிதான் இருந்திருப்பாங்க அது அப்படியே வருத்தப்பட்டு சொல்ற இப்படி சொல்லிவிட்டு சரி அவங்க ஒரு மருங்கு மறைந்த எந்தார் அதான் சொல் மனசுல கவலை வருது கள்ள தண்ணி வருது ஒரு கால் இனிமே என்னன்னு கேட்டா ஆரூரன் ஏன் அடியேன் ஏன் நீங்க அடையீங்க என்று கேட்டுருவாங்க அதனால அதையும் தொடச்சுக்கிட்டு இவருக்கு தெரியாம அப்படியே அப்படி இருக்கின்ற பொழுது திருநாவலூராளி தம்முடைய செயல்முற்றி பெருநாக உரி முனைந்தார் கோவிலுடன் குப்பிரிஞ்சி அருள் நாளும் தரையிருந்தீர் செய்தவார் அடகிதன பெருநாமும் எடுமேர்த்தே பெருமகிழ்ச்சியுடன் போந்தார் உடனே என்னன்னு கேட்டா கல்யாணம் ஆகல முடிஞ்சது இன்னும் இன்னும் பொழுது இன்னும் விடியல தேனப்பான அந்த விடியற்கால வழிபாடு உள்ளே போய் பெருமானி இதெல்லாம் திருவிளையாடல் சரி இருக்கட்டும் என்று மகிழ்ச்சியாக அதெல்லாம் போயிருந்து வந்த பிறகு பார்புனையும் மனமுலையார் வந்தொன்றர் போனதற்கின் தார் புனையும் மண்டபத்தை தம்முடைய பணி செய்து இவருக்கு ஒவ்வொரு நாள் என்ன பணி அந்த அன்பு நாரா அஞ்சு அடுத்து நெஞ்சு தொடுக்கு கொடுத்து அதனால அன்னைக்கு இருக்கிற அந்த ரெண்டு மூணு காலத்துக்குரிய பூவெல்லாம் அப்படியே இருக்கு அதனாலதெல்லாம் எடுத்து எடுத்து நாளையெல்லாம் கட்டி எல்லாம் வச்சுட்டு அவற்றையெல்லாம் செய்து விட்டு உம் தம் உடைய பணி செய்து கார்புனையும் அணிகண்ட செயல் கருத்திற்கொண்டிறி ஏற்புனையும் கன்னி மாடம் பூண்டார் இருள் புலர இப்பிறகு இவருதான் இவங்க கன்னி மாடத்துக்கு போறதான் என்னன்னு கேச்சா அஞ்சரை மணி ஆகும் என்ன தெரியுது இரவெல்லாம் நடந்து என்ன காலையில அஞ்சரை மணி ஆகும் அப்பா ரெண்டு பேரும் தம்முடைய பணியை விட்டுக்கல இவரும் திருமணத்துக்காக பெருமானை வணங்குதலை விட்டு விடுத்தார் அல்ல அவரும் திருமணத்தினால மலர் பணிதலை விடுத்தார் எந்த கட்டத்திலும் உடனே அன் திரவே ஆதி பொறிவற்றிக் கொண்டார் ஆட்கொண்ட பொன் திகழ்வன் ஊன் தொண்டர் புரிந்தவினை முடித்தருள நின்ற போர் திருவற்றியோர் நிலவு தொண்டற்கு மண்டல் வினை செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார் உடனே அந்த நேரத்திலேயே பெருமான் தொண்டர்களுக்கெல்லாம் அசடீரியா சொன்னாராம் நம்பி யார்னுக்கு நங்கை சங்கிலிதன்னை இம்பஞ்சாலிதம் ஏவலினால் மனவினை செய்து உம்பர்வாழ் உலகறி அழிப்பேர் இப்ப எப்ப அவங்க சமந்த செய்தாங்களோ ஒரு ஒருவரை அதுவே மனம்தான் அதான் சொல்றேன் உள்ள புணர்ச்சி மெய்யூறு புணர்ச்சி உள்ளப்புணர்ச்சின்னா ஒருவருடைய ஒருவர் உள்ளம் ஒத்துதுன்னாலே அதுக்கு உள்ளத்தோடு பொருந்தது அப்புறம் மெய்யூறு புணர்ச்சி உடம்புக்கு இரண்டு விதமாக பெருத்து உள்ள புணர்ச்சியும் வெயிரு புணர்ச்சியும் கள்ளப்புணர்ச்சியும் காதலனுக்குரிய சூத்திரமே பாருங்க சூத்திரமே பாருங்க இலக்கணம் தமிழருடைய வாழ்வியில் அப்டேஷ் தெரியும் அதாவது இலக்கணம் போர்னு சொன்ன மறையான நடத்தான் அது எங்க ஐயா சொன்னா அறைய வாங்கி விடுவான் அது தண்ணிப்பட்ட பாடு அதனால அம்மையில அம்மையும் தான் பாரு உள்ள புணர்ச்சியும் அப்ப ரெண்டு பேருக்கும் உள்ளத்துல மனித இருந்தது இனி உடம்போடு மெயுரு புணர்ச்சியும் கள்ளப்புணர்ச்சியும் காதலுக்குரிய மணமக்களுக்கு உரியது என்று சொல்லுவாங்க தொண்டர்களுக்கெல்லாம் நீங்க அவங்களுக்கு மனம் செய்தீங்கன்னு சொல்லிட்டு நம்பி யார் ஊரனுக்கு நங்கை சங்கிலிதன் ஏவலினால் மனவினை செய்து உம்பர் வாடு உலகம் உள்ள திருமணம் போச்சு இனி நம்முடைய வெயில் புணர்ச்சியாக இருக்கிற எல்லாரும் காண நீங்க எந்த உணர்த்ததிலும் தம்பி ரான் திருத்தொண்டர் அழுதலை மேற்கொண்டார் மண் நிறைந்த பெருஞ்செல்வம் திருவொற்றியோர் மண்ணும் என் திருத்தொண்டர் எழிப்பதோருடன் குயிண்டி உள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் கண் நிறைந்த பெருஞ்சிரப்பில் கலியானம் செய்தளித்தார் பாரு ஆறு காத்துல கல்யாணம் அதுல ஒரு ஆணை வேடிக்கை கட்டினாங்க என்னென்ன மனைமையோட எங்க போட்டாங்க இதெல்லாம் வெள்ளித்திரையில் காணும் என்ன சொல்லிட்டாரு கலியாணம் செய்தார்கள் ஒரே பாட்டுல அவங்க உங்களுக்கு ஏனியில ஏறி இதுல ஏறி அதை கட்டி இதை கட்டி பூ கட்டி இதெல்லாம் கட்டிருப்பாங்க கவிஞர் கலியாணம் செய்தார்கள் ஒரு வார்த்தையிலும் அருமையான சொல் கலியாணம் கல்யாணம் நல்ல தமிழ் சொல் ஆனா கல்யாணம் இல்லன்னா போடப்படாது கலியாணம் யானம் யானம்னா மூணு சொல்லி போடணும் யானம்னா அன்பு கலின்னா பெருக்கம் அன்பின் பெருக்கம் ஆமா இந்த ஒரு பெண்ணு பெருக்கம் அன்பின் பெருக்கம் ஒரு மனவாளனுக்கும் மனவாளனுடைய அன்பின் பெருக்கம் அந்த பெண்ணுக்கு ஆகுது எனவே கல்யாணம் ரெண்டு மூடங்கள் எடுத்துருங்க கல்யாணம் கூட ஒரு ஒரு வீட்டுல கல்யாணம் இன்னொரு வீட்டுல அருகே ஒடி கேட்க சுந்தரம் அப்படின்னு கூட சொல்றேன் கல்யாணம் அருமையான சொல்றேன் கல்யாணம் செய்யுற லீ பொண்ணும் அது எந்த லீ பொண்ணும் எலி லீ பொண்ணும் எலி இந்த கழின்னு போட்டுட்டா மிகுதி அர்த்தம் இந்த அலி பெரிய அலி போட்டா கழினா மகிழ்ச்சின்னு அர்த்தம் அர்த்தம் அதனால இந்த அலி அந்த போட்டா தான் பெருக்கம் எது போட்டா என்னான உனக்கும் தமிழனுக்கு சம்பந்தமே இட மழை பேர் சைனால போய் பார்க்குறதுக்கு சம்பந்தம் இல்ல மொழி பாடா போக ஒரு தமிழன் தானே இந்த நாட்டில் இருக்க வேண்டியதில்லை சைனால அதனால கலியாணம் செய்தார்கள் அருமையான சொல்லு கண் நிறைந்த பெருஞ்சிரப்பில் கலியாணம் செய்தளித்தார் பண்டு நிகழ்பான் அருடாலே பாருங்க கேக்கலா இருக்கு ஒண்ணு இல்ல சரியப்பா உங்களுக்கு நமக்கு கல்யாணம் கேட்டீங்கன்னா எதுவும் அந்த பணி மணி வேண்டா இது அப்படி இல்ல பண்டு நிகழ்பான்மையினில் பண்டு என்ன நேரலை திருக்கயிலாயத்தை கலைக்கிறோம் ஒரு நாள் என்ன என்னது இவர் மலர் பறித்து மலபறிக்கும் பொழுது அந்த பெண்கள் மலர் பறிக்கின்ற பொழுது அணிந்ததை கமுதனியாய் என்றும் அவர் பாட்டு தன் கடமையே இந்த மலபரித்துக்கு வரவங்க இந்த பாப்பாவை ரெண்டு பேரும் நல்ல தன்னுடைய கடமையே செய்யறவங்க ஏதோ ஒரு நாள் எப்படியோ இவர் கண் அப்படி தப்பட அதே நேரத்தில் அவங்க கண் பட அந்த பண்டு நிகழ்பண்மையினால் திருக்கிட்ட பாண்டிஜே அரையும் கொண்டு வந்துடும் அதனால திருவத்தியூர் என்ன கையிலாயம் என்ன பாண்டிச்சேரி என்ன அலார் அலா சொல்றேன் வகுப்படைப்பது நீங்க ஒரு மணி நேரம் இங்க எல்லாம் போய் வருகிறான் வகுப்படைக்கு வகுப்புற போராவுது போர்னு அப்படி என்ன இருக்க அப்படின்னா என்ன அர்த்தன் என்றுதான் தெரியும் எல்லாம் ஒவ்வொரு சொல்ல பாருங்க இந்த பண்ட நிகழ் பான்மையின்னு ஒரு சொல் சொன்னாரு பண்ட நிகழ் பான்மையினு முன்னிருந்தா நேரம் இங்க ஒரு கையிலாயம் இல்ல போகுது காலத்தாலும்ி இடத்தாலும் பேரிடம் என்ன ஒரே ஒரு சொல்ல பண்டு நிகழ் பான்மையினால் அதான் கவிஞர் உலகம் அருமை இதெல்லாம் விளையாணிச்சிருக்காம அது போமாட்டோம் போவோம் சாப்பாடு பாரு போட்ட உடனே கொஞ்சம் போயிடுவோம் சாப்பிடுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்போம் சாப்பிட்டு விட்டு இருக்கும் அதுவா எனவே பண்ட நிகழ்ையினால் பசுபதிதன் அருடாலி பசுபதினா ஏன்னா அவனும் ஒரு உயிருக்கு தலைவனா இருக்கிறதான் யாரு நம்ம போன்ற பசுவாய் பசுக்கள் ஆகிய உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்ற பெருமான் பசுபதி அல்லவா அந்த பெருமானுடைய அப்படினாலே பண்டமர் பூங்குழலாலே மனம் பொன்னந்த வந்தொண்டர் புண்டறிகளப்பை புறங்கண்டத்தை கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால் வாழ்க்கையினர் திருவள்ளூர் வந்துட்டாங்க கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்பதனும் ஒண்டொடி கண்ணே உல மற்றதான் தூத்துக்குடி அல்வாக்குனா வாய்க்கே உல சித்திய பாத்தீங்கன்னா கண்ணுக்கே உல ஆமா போயிட்டாவ சித்தி வேற இதுலயும் போட்டுருக்காங்கண்ணா போட்டு வர ஏன்னா அது பார்க்காத ஆளெல்லாம் பிறவான ஆமா அதனால பார்க்காத கண்ணெண்ண கண்ணி சித்தி பார்க்காத கண்ணெண்ண கண்ணி அப்படின்னு முடிச்சிருக்காங்களே அதான் சொல்றாங்க அதான் பார்க்காத கண்ணெண்ண கண்ணி அதனால சொல்லு முருகா முருகா என்ன பண்றது அதனால இங்க பாருங்க அப்படியான ஒவ்வொன்னு ஒவ்வொன்றுக்கு கேள்வி ஞானம்ங்கிறது இப்ப இந்த மாதிரி நல்லா இருக்கிறதுனால அது மாதிரி கேள்வி ஞானம் அப்போ ஒவ்வொரு பொறிக்கும் ஒவ்வொரு விதத்துல தான் இன்பம் வரும் ஆனால் இந்த பெண் இன்பம் என்ற ஒன்று தான் ஒரே காலத்துல ஐந்து பொறிக்கும் ஒரே மாதிரி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்று அறியும் பொருந்தி அறியும்படியான பொண்ணோடைய கண்ணிய இங்க பண்ணீங்கன்னா நீங்க சில பேர் அறுத்துக்கோணும் மாதரு பொண்ணே வலம்புரி முத்தே காதரு திரையே அரும்பெறல் பாவாய் ஜிவஜிவ சைவ சித்தாந்தி என்று சொல்வதற்கு எங்க ஐயா சொல்லுங்க குடிப்பாரு பல்வேறு காரணத்தோடு நம்முடைய சைவ நூல்களில் திருக்குறள் எடுத்த ஆண்டு வேறு பிற சமயங்களும் எடுத்தான் இருக்காங்க ஐயாவே கேட்டுங்க அப்படியா முதல்ல அவங்க வந்தா பிடிப்பாரு நம்மளால் பார்த்திருப்பா சொல்றாரு நல்லவான சைவ சித்தாந்தி திருவள்ளுவர் சைவ சித்தாந்தி என்பதற்கு அவருடைய நூலில் இருக்கிற பல்வேறு கருத்துகள் சான்றா இன்னொரு சான்றம் நம்முடைய சைவ நூல்கள் எடுத்தாண்ட அளவுக்கு திருக்குறளை பிற பிற சமயங்கள் எடுத்தான் இருக்கா ஏன் அப்படின் அப்படியே சைவ சித்தாந்தோடு புரிஞ்சிருப்பாங்க பாரு அப்படியே திருக்குறள்க்கு போட்ட கண்டு கேட்டு உண்டுயிட்டு உத்தொரியும் போடுற பல இடங்கள்ல போறது அதனால்தான் சைபசித்தே கிடையாது உட்கடைய சைவ சித்தாந்ததி என்று ஒரு நூலே எழுதியிருக்காரு நூத்தி ஒன்பது பக்கம் அதுவே எழுதிய ஒரு ஏன் பத்து பதினஞ்சு நான் என்ன ூல்களில் மிகுதியாக திருக்குறள் எடுத்து ஆண்டப்பட்ட ஒரு ஆராய்ச்சியை பண்ண அப்ப சைவ நூல்களில் திருக்குறள் பைணவ நூல்களில் திருக்குறள் பைபிளில் திருக்குறள் குரானில் திருக்குறள் ஆராய நல்ல பயிற்சிகள் எல்லாம் எண்ணி வரும்போது இந்த நான்கு ஐந்து பேர்களே எவனுக்கு அதிகமாக இங்கே அந்த திருக்குறள் இறங்கப்பட்டிருக்கிறது பிடிக்கப்படாது மேல மேம்போக்கா பார்த்தால் தெரியும் சைவ சித்தாந்த நூல் எடுத்து ஆண்டு இருக்காரு திருக்கட்டுப்படியாது வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை என்றமையால் திருக்கட்டுப்படியாது சைவ சித்தாந்தம் சிவானபுரத்துக்கு முந்திய நூலுக்கு ஐயா ஆண்டவன் நமக்கு முன்னே தோன்றினால் என்ன வேண்டும் திருக்குறள் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை வேண்டா எனக்கு நல்ல சொத்து வேணும் அமைச்சரா இருக்கணும் மக்கா இருக்கணும் வேண்ட கார அதெல்லாம் மீண்டும் மீண்டும் பிறப்பு தோணும் ஆண்டவன் தோன்றினா மட்டும் என்ன வேண்டனும் பிறவாமை அது யாரு தான் திருவள்ளுவர் திருவள்ளுவர் வேண்டுகால் வேண்டும் பிறவாமை என்றமையால் எந்த திருவள்ளுவர் சொல்லிருப்பதனால நாமெல்லாம் என்ன பண்ணணும் பெருமான் தோன்றியபடியான புண்ணியமோக்கு ஏற்பட்டா பெறவாமை வேண்டும் அப்படி எடுத்து முடிகிறார்கள் இன்னொரு குரல் சார்புணந்து சார்பு கெடஒடிகின் என்றமையால் நீங்க அந்த கருத்தல்ல சொற்களையே திருக்குறளையும் மோந்து காட்டு திருக்கைலாய விழாவில் இங்க கைலாயத்துல போய் பெருமான பாடுகிறார் ரெண்டு குரல் அப்படியே குரலா போட்டு கைலாயம் வரிய ஏறிய குரல் வைகுண்டத்தில் ஏறிட்டான்னு கேளு நாங்க கைலாயம் வரைக்கும் ஏறின குரல் காட்டுறோம் அப்படத்துல எப்படின்னு கேட்டோம் சரி சிவசிவ அதனால இப்படி கண்டு கேட்டு உண்டுகித்து உற்று அமர்ந்திருந்தார் காதலினால் அப்படியே திருக்குறள் யாடின் மொழி எடின்முறுவல் இரு குடைமியல் கடைபேரலும் மாடை வழி வனமுலையார் மணியல் குள்துறை பணிந்து வீழும் அவர் தோண்டி வெதும் புலவி புணர்ச்சிக்கன் ஊடியாம் ஒரு கணம்தான் அவ்வூடி இதெல்லாம் திருக்குறள் எல்லாம் போனீங்கன்னா ஒரு தேடலாம் வீடும் அவர் கிடை வீடும் அவர் கிடையா வீடுதல் என்ன விரும்புதல் அர்த்தம் வீடுதல் விரும்புதல் அர்த்தம் இருவருக்கும் இனிதே பலியடை போடப்படாமல் என்று திருக்குறள் சொல்லாட்சி வீடுதல் விரும்புதல் என்று பொருள் கீழவிடுறது அப்புறம் அடுத்தது பாருங்க உதவி அந்த இது என்ன இன்பம் கூடுதல் இன்பம் அதற்கு இன்பம் கூடி மயங்க பெரிய திணிக்கல இருக்குது இப்படி எல்லாம் பார்க்கும் போது மிகும் புலவி புனச்சிக்கன் வீடும் அவருக்குங்கறதே திருக்குள்ள சொல்லுதான் மிகும் புலவி புனச்சிக்கன் ஒரு கணம்தான் அவ்வூடி ஒரு கணமாம் அது அறிவிப்பாருங்க ஒரு நிமிஷமா இருந்தா கூட அது இதுவும் ஒரு கணமா இருக்கணும் சேர்ந்திருக்கிற நேரம் ஒரு நிமிஷமா இருந்தா கூட அது இன்னும் அதனால அது என்னது அது என்ன தெரிவி ஒரு நாள் எழுநாள் போல் தோன்றும் காதலர் வருநாள் வைத்து இயங்குவோம் ருபாய் போனாருன்னா எப்ப போனாருன்னா அவர் இன்னைக்கு காலையிலதான் பரப்பு இவங்களுக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அந்த மாவோம் என்னமானாரு நாலு சில மணி நேரம்தான் ஆயிருக்கு இதுவே அவரு எத்தனையோ மாசம் இருக்கிற மாதிரி இருந்த ஒரு போல் ஆனா அது கூட பாரு அங்க ஒரு ஆண்டகை தெரிய இந்த மாதிரி துபாய் போன போது அந்த கணவனையே நினைச்சிருக்கா நேர்த்தா போனாங்க அவரோடு இருக்குறவங்களுக்கு தொலைஞ்சாணிங்கிறவங்களுக்கு சிவசிவ திருவள்ளுவர் பொடிதான் சரியான பொடி இல்ல காதலர் வருநாள் வைத்து ஏங்குபவர்க்கு தோன்றும் எப்படா போவான்னு நினைச்சவங்களுக்கு இந்த பொருளே சம்பந்தம் இல்ல பொறான் ஜீவியம் பாருங்க பாருங்க அருமையான பேரின்பம் இனிதமர்வார் இறையூரையும் மண்ணு புகழ் ஒற்றியோர் அதனில் மகிழ் சிறப்பினால் திருவற்றியூர்ல ரெண்டு பேருமா வாடுகிறார்கள் சென்னிமதி புனைவாதம் தெருப்பாதம் தொழுதிருந்தார் ஆனாலும் இந்த இல்லை இந்த இல்லறத்தில் வர்ற இந்த இன்பத்தினால பெருமானி மறப்படுது பெருமானி ரெண்டு பேருமே பறப்பது ரெண்டு பேருமே எப்பொழுதும் போல் வழிபாட்டிலே புகர் கழித்து அதோடு இருந்து அதோடு இந்த இயல்பாடு இருந்தார்களாம் மண்ணு புகழ் ஒற்றி யூரதனில் பகிர் சிறப்பினர் திருப்பாதம் தொழுதிருந்தார் உன்னிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல அருமை உன்னிய காலங்கள் பல முறைமையினால் வந்த ஏன்னா சரி இப்படி இருக்குது இருந்தா பார்த்தோம்னா நீ நேர்த்தா போக சொல்ல முடியல நேர்த்தா கல்யாணம் மாதிரி இருக்குது ஒரு மாதிரி தான் ஏன் திருவள்ளுவன் ஒன்று போல் காட்டி உயிரும் வாழ் அது உணர்வாற்றி அன்னாருவரி ஆனா திருவள்ளுவன் உணர்படியா செய்யணும் நூத்தி முப்பத்தி மூணு அடியில் மட்டும் உயர்த்துக்கு ரொம்ப இளைஞர் உள்ளத்துல உணர்படியாது எலிமெண்ட்ரி குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு உள்ள அறத்து பாலாவது தெரிய முடியாது பாடுபட்ட அமைங்கப்பா அமைங்கடா அது போல பின்னால அந்த பிளஸ் டூக்குள்ள பொறுப்பாள ஒரு முற்பகுதியா முடிஞ்சா பல பொருளா இதுதான் வாழ்வியலுக்குள்ள ஒத்துது ஒரு நாள் நான் சொல்றேன் படிக்கிறேன் நாற்பது பேர் நாலாயிரம் பேர் இல்ல நாலாயிரம் பேர் இல்ல நாற்பது பேர் அதற்கு அந்த அந்த குடும்பம் நல்ல குடும்பம் இதுதானே பாடின தூக்கி வைக்கிறது எனவே இவ்வாறெல்லாம் அந்த திருவத்தியூர்ல இருவருமாக உன்னிய காலங்கள் பல முறைமையினால் வந்தகல ஒரு நாள் சொன்ன நாளென ஒன்று போல் காட்டி ஈரம் வாழ் அப்படி சொன்ன ஒரே ஒரு ஆள் ஒன்றும் அது உணர்வா இருப்பீங்க ஏ என்ன இப்பதான் நவம்பர் வந்த மாதிரி போடுவது ரெண்டு யா ரெண்டு அடே அப்ப ரெண்டாயிரத்தி போய் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஆச்சு அடுத்த வந்துடும் போதே அடே அப்படிங்கிறான் தெரியும உனக்கு மகிழ்ச்சியா இருக்குது ஆயிரம் ஆண்டு வச்சுக்கோ ஏன் லட்ச ஆண்டு வச்சுக்கோ அல்பாய் வேணும் லட்ச ஆண்டு வச்சா கூட பன்னெண்டுங்கிறது கொண்டாட முடியுமோ வந்த நேரம் எல்லாம் இனி ஒரு பொழுதை நம்முடைய வாழ்நாளில் நாற்பது வயசுலயோ ஐம்பத்தஞ்சு வயசுலயோ அறுபத்தி மூணு டிசம்பர் ரெண்டு பன்னெண்டுங்கிற ஒரு நாளை காலையில ஒன்பரை மணி அல்லது பத்து மணிங்கிற நேரத்தை இனி எந்த ஆன்மாவாலும் கொண்டாட முடியுமா நீ லட்சாண்டு வாழும் இன்னைக்கு ஒரு நாலு மணி நேரம் கூட்டு அதனால நாள் நாளே இல்ல என்ன உயிரே இருக்கிற வாழ அத காலந்தரையே வாங்காதீங்க வாங்கினாலும் கிளிக்காதீங்க நீ நாம கிளிக்க போடுவ நாம கிடைக்கும் போது அந்த உணர்ச்சி வந்தா நல்லது என்ன நேற்று போயிச்சு மூணு பன்னெண்டு நாளைக்கு என்னதான் செய் ஆன்மாவுக்கு என்ன செய்யும் என்று அப்படி நினைக்கணும் கிடைக்கும் போதாவது ஒரு நாள் போயிச்சு இருபத்தி நாலு நேரம் ஆன்மா ஏதேன்னு என்னதான் செய்யறதுக்கு உட்படுறதுக்கு இட்லி சாம்பார் இன்னைக்கு பூரி மசால் இதை போட்டு இந்த ஆன்மாவுக்கு என்ன செய்யும் போதாவது போடுறான் ஒரு பயப்பட மாட்டேங்கிறான் தமிழன் தான் சொல்லுங்க நாளனை ஒன்று கோல் காட்டி ஆனா வாங்க மாட்டாங்க இந்த குரலை போட்டாது கால்டர் விளையாட சிவகாசிலையும் சொல்லிருக்கேன் இந்த காலண்டர் நாங்க போட்டு வச்சுட்டோம்னா ஏய் இந்த பாட்டு பாட்டு காலண்டர் எப்ப எங்களுக்கு லட்சமா ஆச்சுன்னு தரேன் நாலாயிரம் ஐயாயிரம் தான் ஆகும்போது சொல்லணும் நானென்னு ஒன்றுபோல் காட்டி உயிரும் வாழ் அது உணர்வார்த்து அருமையான பொருள் எனவே முன்னிய காலங்கள் பல உறமையினால் வந்தகளை நீங்களும் படிக்கலாம் சரிங்களா இனிமே கொஞ்சம் இந்த பாட்டுல எவ்வளவோ செய்து கொண்டு வந்து திருவன்பாக இருந்தா அப்படி இருக்கின்ற பொழுது என்ன செய்தார் இது நம்முடைய திருவத்தியூர்ல விடாமல் இருவருமாக வணங்கி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற பொங்கு தமிழ் பொதிய மலை குளிர்ச்சாறுந்த கொடுிலே பிறந்து சங்கத்தை ஏற்றே தவழ்ந்து அதுக்கு யாரு மூலகாரணமாய் இந்த மூர்த்தியும் மூர்த்தியா பெருமான் பாருங்க பொங்கு தமிழ் பொதிய மலை பிறந்து பொதியிலே பிறந்து பூம் சந்தனத்தின் கொங்கணிந்து அங்கே பொதியிலே பிறந்து தென்னன் போரிலே வளர்ந்து தங்க தமிழிலே வளர்ந்தது சொன்னார்களே அதெல்லாம் பின்னால சொன்னதுக்கெல்லாம் காரணம் அருமையான சொன்ன இந்த தெண்டல் காட்டு எப்படி இருக்குதான் பொதிய மலையிலே அங்கிருந்து சந்தன மரங்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கும்படியான எல்லாம் தந்து இடை வளர்ந்த பொடுந்தெண்டல் அங்கு அணைய எனவே தெண்டல் தெண்டல் அடிக்கிறது என்ன மயகுற அவன் பொசுக்குன்னு தெண்டல் அடிக்கிறது எண்ணெய் மயக்குது முடிஞ்சது போனான் இப்படி இடை வளர்ந்த கொடுந்தெண்டல் அங்கு அணைய அந்த தெண்டல் காற்று பேச திருவாரூர் அணிவீதி அழகர் மங்கலனால் வசந்தம் எதிர்கொண்டருடன் வகை நினைந்தார் அஹா திருவாரூர்ல இந்த மாதிரி வசந்த காலத்துல பெருமான் இப்படி எல்லாம் எடுத்து வழிகாட்சி திருவாரூர் என்று இந்த காற்று வந்தவுடனேயே இந்த கார்த்தி இயக்கத்திற்கு தலைவனாயிருக்கிற பெருமான் ஞாபகம் வந்துதான் பெண்மதியின் கொழுந்தணிந்த வீதி விடங்க பெருமான் உன் உதலார் குடைபறந்த ஓலக்க மதனிடையே அகா திருவாரூர் தியாகராஜா அந்த அம்மை ரெண்டு பேரும் வீட்டிலிருந்து எப்படி காட்சி கொடுப்பார்கள் என பல நாள் அதனால் அப்படி அந்த அந்த காட்சியெல்லாம் ஞாபகத்து வந்ததாம் பன்னரும் பாடல் ஆடர்தனை கண்ணுரமுன் கண்டு கேட்டார் போல கருதினார் திருக்கோயில் வந்தா திருவாரூர் பெருமானுடைய காட்சி வீட்டுக்கு போனா பறவையார் காட்சி திருவாரூர் திருவாரூர்லவா என்றெல்லாம் ஞாபகம் பூங்கோயில் அமர்ந்தாரி புற்றிடம் கொண்டிருந்தாரின் நீங்காத காதலினால் நினைந்தாரின் நீவாரே பா பாங்காக தாமுண்டு பணியவரும் பயனுடவார் இங்கு நான் மறந்தேன் என்று ஏசரவால் மிக நான் வந்தது நாட்கள் ஆனால கூட எத்தனையோ ஆண்டுகள் நம்ம திருவாரூர் பெருமானை மறந்த மாதிரி இருக்கு என்றெல்லாம் நினைக்கிறதாம் மின் ஒளிசலையானி வேத முதலானி மண்ணு புகழ் திருவாரூர் மயில்தானி அடிமையும் கைபுருவான் எடுத்து எம்பி இறங்கினார் இந்த மூணு பாட்டு வந்ததுக்கே காரணம் அடிமைங்கிற பாட்டு தான் அதான் நான் கருத்துக்களை எழுதிட்டு பின்னால ஐயா இப்படி எல்லாம் நினைத்தாங்கிறது என்ன விருதுன்னு யாரு என்ன போன் பண்ணாங்களா ஹலோ நான் தான் சுந்தரன் அதை அடியு சேர்க்கல நான் இங்க இருக்கும்போது தெண்டர் காட்டு வந்து பா அந்த உடனே எங்க தெருவாரும் ஞாபகம் வந்ததா அத நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல இவர் இல்ல இந்த ஒரே ஒரு பாடம் நல்ல இவங்கெல்லாம் பாருமையா இருக்கும் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் பாவியே புத்தினோயனை பொருள் அறிந்தே போய்த்தொழுதேன் முத்தினை மா மனிதன்னை அப்புறம் பைரத்தை மூர்கனால் பிரிந்திருக்கேன் என்னோ இறைவன் இது அப்பா பாடுறது நாங்க அவ்வளவுதான் பாடுது மூர்த்தி எல்லா அதில் என்ன ஆகும் நாங்க சாராகும் எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியாதுங்க இவங்க அப்படியான் பாடுவாங்க அங்க அப்படியே படிச்சது பத்திமையும் அரிமையும் கைவிடுவன் பாகியே அதான் அவங்க சொந்தம் நாங்க படிச்சோம் அப்படி அந்த அருமையார் அந்த பாடலால் தான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன் என்னாரோர் இறைவனையே என்று சொல்றாரு அதுல எதை மறந்து ரெண்டே மறந்தானாம் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவார் என்ன பத்தி பத்தி என்பது மனத்தால் செய்கின்றது அடிமைங்கிறது கைத்தடத்தால் மலர் கொண்டு கரங்குய்வார் உண்மைகளும் பொருள் சிறங்குய்வார் ஊங்குவிற்கும் சீரோ கலந்து அடிமையும் ரெண்ட கைவிட்டு இருவாரூர் பெருமான்கிழாருக்கு அந்த பாடலை பின்னிய வைத்து முன்னே சொன்ன காரணம் இவையெல்லாம் அவர் தந்த சொத்து திருமுறை எப்படி படிக்கிறோம்னா செயற்குழார் போல் படிக்க ஆசீர்வா அப்படி படிக்கிற எனவே அந்த அருமையான பாடலை பாடி எங்கே இருந்தவாறே அப்ப பாருங்க அதனாலதான் அங்கே தலைவரலாருங்கிறத விட இவை வரலாற்று முறையுன்னு பார்த்தோம் இப்ப இந்த பதிய எங்க போட்டிருப்பாங்க எல்லா பதிப்புலையும் சுந்தர தேவாரத்தில் திருவாரூர்னு போட்டிருப்பாங்க என்ன எத்தனை நாள் பிரிந்திருக்கு என்ன ஆனா பாடினது எங்கே திருவற்றியூரில் இணைந்து பாடியது திருவாரூர் பெருமான் என்பது ஆனால் அவர் இருந்து பாடிய இடம் திருவத்தியூர் அதான் வரலாற்று முறை வேணும் வரலாற்று இருந்து பாடிய இடம் திருவற்றியூர் தான் நினைந்த இடம் திருவாரூரம் இருப்போம் கொஞ்சம் நினைக்க முடியாது ஏதாவது எங்கயாவது அவருக்கு ஐயா நீங்க இன்னைக்கு வருங்க இப்பதான் சுந்தரம் இங்க இருந்து போன அப்படிங்களா எங்க போயிரு அவரு திருவாரூர் போயிட்டாரு அந்த காற்று பற்றிருக்கும் அதனால ஏதோ கொஞ்சம் இருக்கும் இல்லனா இருக்கு அப்ப அந்த மாதிரி அவங்களோட கூட எல்லாம் போய் சொல்ல முடியல முருகநாயனார் கூட போனார் திருநிலைகண்ட யாழ்ப்பாண பாடுங்க தானும் தன் மனைவி கொடுத்து வச்சவ நேர எருக்கத்த உள்ள தோன்றியவர் மனைவி ஆள் வச்சுக்கிட்டு நேரா சீர்காழிக்கு வந்து ஞான தம்பத்த விண்ணப்பிக்கிறாங்க பெருமானி வேண்டுவோர் என்ன தாங்கள் பாடுகிற பாடலை அடியேன்னா நிசத்து கூடவே வரணும்னா அப்படின்ட்டு சம்பந்தோடுவேரியாமல் கடைசியில் இதுல ஆச்சாலபுரத்தில் அடையும் பொழுது எனவே உடனே உடனிருந்த ஞான சம்பந்த இடையராது பெருமிந்து இயந்த அடிவர்கள் யார் யார் அவர்கள் எவ்வகையில் அவர்களுக்கு உதவினர் என்று கேட்ட அடிவர் யார் மாணவருக்கு பிறகு திருநெண்ட் யார் பண்ணவர்கள் எவ்வகையில் அவர் பாடிய பாடலுக்கெல்லாம் இசை அணிந்து வருகின்ற அப்படி புண்ணி நமக்கு அதனால இந்த வரலாற்று முறையின்னு ஒரு நூல் போட்டு அதுல படிக்கும்போது ஐயா இப்படி வந்து இங்க வந்து திருவத்தூரில் இருக்கிற பெருமான் திருவாரூர் பெருமானை இந்தவாறு பாடுகிறார் பத்தினையும் அடிமையையும் கைவிடுவான் பாதியே கொத்தின நோய் அது இதனை பொருளறிந்தே கொத்தின நோயின் உடம்பு குடல் நோய் பெருமான எப்படி இருப்ப முத்தினை மணிதந்தை வைரத்தை முத்துன்னு சொல்லாமா மணின்னு சொல்லாமா வைரம்னு சொல்லாம எங்க திருவாரூர் பெருமானி எல்லாமே சொல்ல இப்படி இருக்கிற பெருமானி மூர்கனேட்டி எத்தனை நாள் பிரிந்திருக்கே என்னூ போற போக்குல ஒரு அருமையான குறிப்பு என்ன எத்தனை மாதம்னு சொல்லல எத்தனை நாள் ஏன் மாதம் என்னாது நாள் என்றார் ஏன் கேள்வி கேட்டான் திருமுறையில இப்படி எல்லாம் கேள்வி கேட்கணும் ஆமையா நாங்க போய் பாத்துக்கிட்டதாம் கூடாது ஜெயிக்கலாரால பாக்க இவருக்கு எப்ப திருமணம் தொடங்கி இருப்பாங்க தொடக்க திருமணம் மணவந்த புத்தூர்ல எப்ப தொடங்கிருப்பாங்க திருமணம் வயது என்ன பதினாறு எனவே அப்ப தொடங்க அது தடுத்தாரு கொண்டார் தடுத்தாரு கொண்டு இப்ப பாடி இவர் பதினெட்டாவது இதுல வீடு பேரடைந்திர போற அப்ப வாழ்ந்ததுலாம் ரெண்டே ஆண்டு எது திருமணத்தோடு வாழ்ந்த ஆண்டு அதனால அங்க திருவாரூர் இருந்த நாட்டுல ஒரு தடத்துக்கு ரெண்டு தினம் சேர்மான் கோலுக்கு போனது இந்த ஊருங்கிற பெருமாளம் இருந்தது மாதம் என்னாத நாள் என்றார் அவரது வரலாற்றை நோக்கி போதும் விழல் வர மாதம் இல்லாத நாள் என்றார் அவர் வரலாற்று அமைதி நோக்கி ஒரு நல்லவனுக்கு ஒரு சூழ்நாண்ட வளங்கல் என்ன விளையாடி சுருக்குமா சொன்ன ஒரு மூலமா எழுதுவாங்க அவ்வளவு அருமையாளர்கள் பேராசிரியர் தான் அவ்வளவுதான் வரலாற்று உறவினா அதனாலதான் எத்தனி நாள் திங்கள் மாசம் எத்தனை வாரம் கூட இல்ல ஆமா எத்தனி நாள் பிரிந்திருக்கேன் என்ன ஊர் இறை இப்படியாக அருமையான பதியத்தை பாடியவாறு அங்கே திருவாரூர் நினைவு வந்து ஒரு நாள் ஒரு திருவாரூர் தானே பெருக நினைந்தருளி கொஞ்சம் நினைத்து பார்த்தார் அதன் பிறகு அதே நினைவா இருபத்தி நான்கு நேரம் இருந்தது அப்படி இருக்க உடனே நினைந்தருளி மண்ணு திருவாரூர் மகிந்தானே மிக பன்னியசல் பத்திமையும் அடிமையையும் கைவிடுவான் என்னும் திருப்பதையும் எருங்கினார் பின் ஒரு நாள் திருவாரூர் தனி பெருக நிந்தருளி உன்னை இனியார் கோவில் பூந்திரி ஒற்றினர் தன்னை அகல பூக்கார் தாம் செய்த சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது கண்மறைய மூட்சித்தார் அதை வேகமா போவோம் ஏன்னா லட்சம் பாட்டு புரியணும் சரிங்களா நம்ம ஐயா கொஞ்சம் கண்ணப்பட்டாங்க யாரு கண்ணல செய்கலாரு கண்ணல அதனால பண்ண உடனே அவளைதான் நினைத்தார் நினைந்த உடனே அந்த ஒட்டி நகரை தாண்டினார் அந்த எல்லை தாண்டிச்சு ஒட்டி நகர் மீண்டும் வருக வணக்கம் இருந்தது மீண்டும் வருக வணக்கம் தாண்டினார் பாருங்க ரெண்டு கண்ணும் போட்டு தன்னை அக அகல உக்கார் தாம் செய்த சபதத்தால் முன்னடிகள் தோன்றாது கண்மறைய முர்ச்சித்தார் அவளைதான் அவருக்கு ரெண்டு கண்ணும் மறைந்தனர் செய்வதனை அறியாது தெத்தல் நடிதியிருப்பார் மைவெறவு கண்ணார்பால் சூடரவு மறுத்ததனால் இவ்வினைவன் பெருமானு பார்த்தாரு நோய் நாடி திருக்குறள் நோய் முதல் நாடி அது தணிக்கும் செயல் நமக்கு ஏதேனும் ஒரு மனசுலயோ அல்லது உடம்புல நோய் வந்ததுன்னா நோயை மட்டும் பார்க்க கூடாது நோய் நாடி நான் அதற்கு நோய் முதல் நாடி அப்ப பார்த்தம் தவறணும் அவரக்கூடாது சிவ சிவ அதனால் நமக்கு நன்பருந்தும் என்று கருதி இனி பெருமானையே பாடுவோம் என்று அது புரிய காரணத்தை தெரிந்து கொண்டாராம் அழுக்கு என்றெடுத்த சொல்பதியும் ஆதி நீல் பொறி அன்னலை நின்று உரைப்பார் மாதொர்பாகனார் மலர்ப்பதம் உண்ணி இழுக்கு நீங்கிட வேண்டும் என்றிருந்தே எய்து வெந்துயக் கையிறவினுக்கும் பழிக்கும் வெள்ளி நல்லிசை பரவி பணிந்து சாலமும் பலப்பல நிவார் திருவடி அடைந்தேன் அதுவும் நான் பெறப்பாளதன் தானால் பிழக்கை வாரியும் பால்கொள்வன் அடிகேன் பிழைப்பனாயிலும் திருவடி பிழையேன் அப்புறம் படிக்கு வீடிலும் திருப்பயிரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம் அப்புறம் ஒழுக்க எண்கனுக்கு ஒரு மருந்து உரையாய் சொல்லுவோம் அருமை சித்தாங்க திருவடியடைந்தே அதுவும் நான் படப்பாலும் பால் உறலால் இழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகேல் பிழைப்பொங்காயினும் திருவடிப்பிழையே வழிக்கு வீழினும் திருப்பெயர் அல்ல மற்றார் அறிகிறேன் ஒரு உடைவானே முதல்ல அந்த பத்தி மீன் கருவிங்கிறது திருவாரூர் பதவியத்தை போட்டு அடுத்தது அழுக்குமீ கொடுத்த வரலாறு ஏன் கண் போன உடனே பாடின பாடல் இது அது வந்து தெர் பெருமான நினைந்தது நினைந்தாண்டே கண்மறைந்தது கண்மறைந்தவுடனே முதல் பாண்டது பிழக்கை வாரியம் பால் கொள்வர் அடிய ரொம்ப அருமை இப்ப பிழக்கைன்னு சொல்லும் போது என்னது இது ஆடுன்னு அர்த்தம் ஆமா ஏன்னா மாடுன்னா பிழக்கை வாரம் எழுதியும் இதுதான் என்ன பின்னால பிடிச்சி கறப்பாங்க அப்ப பிழங்க ரெண்டு பிழந்தா கூட அதை எடுத்து போட்டு பால வச்சு வாரியும் அடிகையில் அது போல தவறு பிழைப்பனாக மர கிடையே அதனால் ஒழுக்க என் கணுக்கு ஒரு மருந்து உரையாடி ஒழுக்க என் பொய்தியில் ஒழுக்கமுடையவனி பெருமாணி கண்ணுக்கு ஒரு மருந்து உரையா அதனால அப்படிப்பட்ட பெருமானி என்ன அப்புறம் ஒற்றியூர் பாத்தீங்களா திருவாரூரை வந்து முன்னே பாடியவர் அந்த அதனால தான் வருவதற்கு காரணம் ஆயிடுச்சு வந்த பிறகு கண்மறைந்தவுடன் பாடியது இந்த பதியம் எனவே இது எங்க பாடினது திருவொற்றியூரில் பாடியதல்ல திருவொற்றியூர் ஊர் எல்லையில் தாண்ட கண்மறைந்த பொழுது பாடியது என்று இடம் பெறுவார் ஈயாச்சின் யார்த்த ஒரு காலத்துல அருமையா வச்சிருந்தான் விளக்குக ஒரு பாடல ரெண்டு வரிய கொடுத்துட்டு இது யார் யாருக்கு எப்பொழுது பாடியது மீண்டும் அந்த ரெண்டு வரிக்கு விளக்கம் எழுதுதான் அது யோகியதையா படிச்சிருந்தா எழுதுலாம் அது எடுத்து எப்படி அனுபவிப்போம் படிக்கிறது தான் இல்லைன்னுட்டான் அயோகி தினமாதான் எனவே அப்படிப்பட்ட பாட்டை பாங்கலாம் என இழுக்கு நீங்கிட வேண்டும் என்றிருந்தே எய்தையக்கும் படிக்கு வெளியே நல்லிசைகோடு பறவை பணிந்து ஆள் பழைய இப்படிதான் சொன்னார் அங்கு நாதத்தையர் அங்கை கூப்பி ஆறு ஊர் தொடர்ணிந்தே பொங்கல் காதல் மீத மீளா நிலைமையினால் போதுவார் வழிகாட்ட முன்போந்து சரி எப்படி சார் வந்தாரு அந்த வழியில போறவங்க ஐயா ஐயா அப்படி போங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி இப்படி நேரம் அப்படி பாருங்களேன் நேரம் நீங்க வரலாம் இனிமே வந்து ஒன்னும் முள்ளுகள்லாம் இல்லை என்று அதேதான் பணியே பணியாறுவாங்க நாடும் பணியே பணியாற்று அதுக்கப்புறம் தான் இப்படி இருந்தது திங்கள் வேணியார் திருமுல்லை வாயில் சென்றிருந்தி நீடிய திருப்பதியும் சங்கிலிக்காக என் கணி மறைத்தீர் என்று சாத்திய தன்மையில் பாடி சங்கிலிக்காக என் கணை மறைத்தீர் என்று சொல்றேன் அது என்ன பாத்தீங்க சாமி ஆ அதுவா இல்ல சங்கிலிக்காக என் கண்ணை மறைத்தீர்னு அந்த கருத்து திருமுல்லை வாயில் இருவுமையை போரூளும் செல்வமும் எனக்கீவும் திருவுடை காடல்கு என்றே ஒருவரை மதியாது உறமைகள் செய்தும் குடியூரை பழாய் திரிவேன் முருகம சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உண்மையே வரவிடும் அடியேன் படுதாரு அதுலதான் சங்கிலிக்காக என்கனி மறைத்தாங்க இப்படி அது வேறபாட்டு வேறபாட்டு சரி சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல பரவாயில்ல ஆகவே அது திருமுள்ளி வாயில் இதுதான் தோக்கம் சொன்ன பாருங்க மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு எப்படி முகக்கிறார் சில பாட்டுல தொடக்கத்தை எடுப்பார் சில பாட்டுல நிறைவு எடுப்பார் சில பாட்டுல நடுவு எடுப்பார் சில பாட்டுல கருத்தை எடுப்பார் அதை ஒரு பட்டியல் போன அதான் போட்டு இவங்க எல்லாம் இருந்து செஞ்சு கொடுக்கறேன் சுந்தர தேவாரம் அதனால என் கணையை மறைத்தி என்று சொன்னது என் கணையும் என் கணையும் என் கண்ணைன்னு அர்த்தம் என் கண்ணைங்கறதான் கணைன்னு வந்தது தொகுத்தல் விகாரம் தொகுத்தல்னா ஒரு இடத்துல தப்பல்ல கண்ணை பாட்டு ஓசை மாறும் அதுக்காக கொடுத்துட்டாங்க அதெல்லாம் தொகுத்தல் விகாரம் என்று இலக்கணம் இலக்கணம் நல்லா படிச்சாதான் மொழியை நல்லா உணர முடியும் ரெண்டு கருத்தை முகந்துகிட்டார் ஒன்று சங்கிலிக்காக எண்கனை மறைத்த இந்த பாட்டுல அடுத்த பாட்டுல கொண்ட வெந்துயர் கலைகண பரவி அப்ப ஒரு பெரிய பதியத்துல எதை முகக்கிறார் பாதீங்க மூவர் தமிழை முகந்து பாங்கு இதெல்லாம் யாரும் எழுதல எழுதணும் எப்படி முகக்கிறார் எனவே இப்படி கொண்ட வெந்துயர் கலைகண பரவி குறித்த காதலின் நெறிக்கொள்ள வருவார் திருமலை வாயிலிருந்து தொடர்ந்து மேல வர்றார் அதுல கூட பாருங்க தொண்டைமானுக்கு அந்த அருள் கொடுத்துங்கிறார் அது ஒரு பாட்டுல அந்த பதியத்துல தொண்டைமானுக்கு அண்டல் கொடுக்கிறது ஒரு பாட்டு எனவே மூன்று பாட்டை பாட்டு அனைந்த தொண்டல் உடன் வலமாக அங்கன் நாயகர் கோயில் முன்னெய்தி குளங்கள் எத்திய பரவி அஞ்சலியால் குவித்த கைதலை கை தலை மேற்கொண்டு நின்று வணங்கி நீர் மகிழ் கோயில் உளிரே என்ற வண் தொண்டற்கு கோலருளி இணங்கி வாய்மழை மழையால் உளோம் போகீர் என்று எம்பினார் எதிரா ஏதிலார் போல பாருங்க அந்த பாட்டுல அது எது பிழையுடன பொருத்திருவருங்கிற பதிவு அதுல என்ன எதை மோக்குறாருன்னு கேட்டா கரைச்சி வரியா கோயில் உளிரே ஐயா நான் இப்படி எல்லாம் அலையறேன் கண்ணெல்லாம் கட்டு நீ கோயில் உள்ள இருக்கியாருன்னு அவரு எல்லாம் இங்க இருக்கிறோம் அதே நேர் வழி போம் காணும் கோயில் ஒளிரே என்ன உழும் போகி என்றான் நீங்க அதை படிக்கணும் இசையில படிக்கும் போது அவங்க இசையெல்லாம் போறோம் பொருள் போகிறேன் சொல்லுகாதான் போறோம் நீங்க போகிற போகாது உலோம் போகும் போயிடு உள்ளீரோன்னு கேட்டோன்னு இருக்கிறேன் நேர் வழியா தான் போம் சொன்னானே சொன்ன அந்த பாட்டிலேயே மோக்குற இடம் பாத்தீங்களா அவருடைய நெஞ்சத்தை ஈர்த்து அவருடைய அட வைக்கிற இடத்துல பிடிக்கிறார் கேளுங்க திரும்ப வரலாற்றுக்கு வரலாற்றாய் அதுக்கு முன்னே சென்ற திருமுறைகளை எந்த அளவில் பிடுக்கணுமோ விடுத்து அப்படி எல்லாம் முக்சு சொல்லுகிறாரி அப்படி ஒரு கவிஞர் இவரை போன்ற ஒருவர் தமிழ் மொழியிலே பேர் எந்த பொருளா இருக்கிறார்களா என்றே கேட்கலாம் டப்பு இல்ல இப்படி சொல்லிவிட்டு எம்பினார் அது அங்க ஒரு அருமை அப்படின்னா இவரு தனி கட்சி அமைச்சருவாங்க ஏதோ யாரோ வேண்டாதவன் போல சொன்னார தவிர வேண்டாதவர் அல்லரு ஏன் முதல்வர் என்ன இழை இவ்வளவு பொறுத்திடுவர் இருக்கிறீங்க எனக்கு பெரியவங்க வேண்டியவங்க தப்பித்தவரு பிழைஞ்சாலும் பொறுத்தான் பொறுத்து செஞ்சேன் அதுக்காக வேண்டியான பாற்றின் தொடக்கத்தை பின்னே மோக்கிறார் கருத்தினுடைய முடிவை முன்னே மோக்கிறார் எப்படி திருமடிங்களா இப்படி ஒரு புலவர் பிழை உடன பொறுத்திருவர் எந்தெடுத்து வெண்பாகம் விழை வடிவில் பெருமானி வெண்பாக்கம் இழையன மாசனம் இழையன மாசனம் இடையின்னா என்னமோ பத்திரமா தாங்கத்துல கழுத்துல போட்டுக்க மாதிரி பாம்பு போட்டுப்போம் அது போட்டா மின்னு கின்னு எல்லாம் ஒண்ணும் பண்ணாது இது விஷம் பண்ணிதான் இருக்கும் சுத்தித வாழவழ வேற இருக்கும் சமயத்துல பிடிங்க இதுல உள்ள எல்லாம் பண்ணும் அல்லவா ஆனா அத பத்திரமாத்தாங்க மாதிரி போட்டுவோம் சிதை